அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள் விலைக்கு வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் அவமதித்தவர்களை மனதில் என்றும் வைக்காதீர்கள் ஏமாற்றியவர்களை வழிவாங்காதீர்கள் நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள் காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எற்றென்று இறங்குவ செய்ய செய்வானே மற்றென்ன செய்யாமை நன்று என்கிறார் வள்ளுவர் என்ன இப்படி செய்துவிட்டேனே என தானே இறங்கும் செயலை ஒருவன் செய்தல் கூடாது தவறி ஒருவேளை செய்வானாயின் இறங்குதலை செய்யாதிருத்தல் நன்றாகும் என்கிறார் வள்ளுவர் ஒரு பணக்காரனுக்கு ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது அந்த பகுதியிலே மிக சுவையான மாம்பழங்கள் அந்த தோட்டத்தில் விளைந்தன அந்த தோட்டத்தின் பக்கம் செல்பவர்கள் அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டனர் இதை கவனித்த அந்த பணக்காரன் தோட்டத்தை காவல் காக்க ஒரு ஆளை நியமித்தான் அந்த பணக்காரன் ஒரு கருமி அந்த காவல்காரனுக்கு மிகவும் குறைவான சம்பளத்தை கொடுத்தான் அந்த சம்பளம் அந்த காவல்காரனுக்கு போதவில்லை எனவே அவன் தோப்பில் இருந்து நல்ல சுவையான மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டு பசியை போக்கிக் கொண்டான் மேலும் அவ்வப்போது பழங்களை திருடி பணத்தை சம்பாதித்தான் இது அந்த பணக்காரனுக்கு தெரிந்து உடனே அந்த காவல்காரனை வேலை ிருந்து நிறுத்தி விட்டு தன் மனைவியிடம் இதை பற்றி பேசினான் அந்த வேலைக்காரனுக்கு நீங்கள் சரியான சம்பளம் கொடுத்தா அவன் திருட மாட்டாங்க தப்பு உங்க மேலதாங்க இருக்கு என்றால் மனைவி ஆனால் பணக்காரன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆம்பில பசங்க தான் திருடுறாங்க பொம்பளையே காவலுக்கு போட்டா நிச்சயம் திருட மாட்டாங்க என்று சொல்லி கொண்டு ஒரு பெண்ணை நியமித்தான் அந்த பணக்காரன் வேலைக்காரிக்கும் அதே சொற்ப சம்பளத்தை தருவதாக சொன்னான் ஆனால் அந்த பெண்ணும் சம்பளம் போதாமல் பழங்களை திருடி விற்க ஆரம்பித்தாள் இப்போது பணக்காரன் அந்த பெண்ணையும் காவல் வேலையில் இருந்து நிறுத்திவிட்டு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து யோசித்தான் அப்போத வழியாக ஒரு குருடனும் ஒரு நொண்டியும் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் இந்த பணக்காரனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது குருடனால் பார்க்க முடியாது நொண்டியால் நடக்க முடியாது எனவே இருவராலும் பழங்களை திருட முடியாது என்று நினைத்து இருவரையும் தன் தோட்டத்தில் காவல்காரர்களாக நியமிக்கலாம் என்று முடிவு செய்தான் இருவரையும் அழைத்து பேசினான் அந்த இருவரும் பணக்காரன் சொன்ன சொற்ப சம்பளத்திற்கு காவல் காக்க ஒப்பு கொண்டு வேலைக்கு சேர்ந்தார்கள் மாம்பழம் வாசனை மூக்கை துளைத்தது குருடன் நொண்டியிடம் சொன்னான் டேய் மாம்பழம் வாசனையா இருக்கு எனக்கும் பசிக்குது பழத்தை பறிச்சு சாப்பிடலாமா என்று கேட்டான் முடவன் உனக்கு கண்ணு தெரியாது என்னால் நடக்க முடியாது நாம் எப்படி பழத்தை பறிக்க முடியும் என்று கேட்டான் முடவன் ஏன் முடியாது எனக்கு கால் இருக்கு உனக்கு கண் இருக்கு நீ என் தோல்மையின் உட்கார்ந்துக்க எனக்கு வழியை சொல்லு உன்னை அங்கே தூக்கிட்டு போறேன் நீ பழங்களை பறிச்சு கீழே போடு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மீதி இருந்தா யாருக்காவது வித்திடலாம் நம்ம முதலாளி கொடுக்கிற சம்பளமும் நமக்கு போத மாட்டேங்குது என்றான் குருடன் இருவரும் இதுதான் நல்ல யோசனை என்று ஒன்று சேர்ந்து பழங்களை பறித்து சாப்பிட்டார்கள் மீதம் இருந்ததை நல்ல விளைக்கும் விற்றார்கள் இந்த விஷயம் பணக்காரனுக்கு தெரிந்து அவர்களையும் வேலையில் இருந்து நிறுத்திவிட்டான் அன்று தன் மனைவியிடம் நீ சொன்னது சரிதான் கொடுக்கிற சம்பளம் போதலை திருடத்தான் செய்வாங்க என்று அந்த பணக்காரன் தன் மனைவி சொன்னதை ஒப்பு ஆனாலும் அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து ஆள் வைக்க மனம் வரவில்லை அதனால் அன்று முதல் காவல்காரனை நியமிக்க விரும்பவில்லை தன் தோட்டத்தை அவனே காவல் காக்க ான் தன் கையே தனக்குதவி என்பதை தெரிந்து கொண்டான் அந்த பணக்காரன் தானே தனது தோட்டத்தை பாதுகாத்தும் பராமரித்தும் வரத் தொடங்கினான் உடையவர்கள் ஒரு வேலையை செய்யும் போது பாதுகாப்பும் பலனும் அதிகமாகும் அடுத்தவரை நம்பி ஏமாற வேண்டியதில்லை என்பதை நாம் இந்த கதையின் வாயிலாக அறிகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு